ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம மன் மங்கர்ஜிதூ சேதி பகவான் இந்த ஸ்லோகத்தில் சமஸ்த கீதா சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உபதேசம் பண்ணுகிறார்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இது விஸ்வரூப தரிசன அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம் மத்பரமகாங்கிறது முதல் விஷயம் ஈஸ்வரனையே நாம் லட்சியமாக கொள்ளணும் ஈஸ்வரன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா தூய்மையான அமைதியான ஆனந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்போவுமே நாம் பரமசாந்தமாக மனசுக்குள்ள ஒரு நியாயமான சந்தோஷத்தோடு இருக்கணும் அதுதான் நம்ம லட்சியம் அது வேற ஈஸ்வரன் வேற கிடையாது அதுக்கு நாம் அதைத்தான் நேசிக்கணும் ஈஸ்வரன் ஆனந்த ரூபமாக இருக்கார் சாந்த ரூபமாக இருக்கார் ஆக அவர்கிட்ட பக்தி பண்ணணும் அந்த ஆனந்த ஸ்வரூபமான சாந்த ஸ்வரூபமான அந்த ஈஸ்வரன் இடத்துல தான் நமக்கு அன்பு இருக்கணும் சுபாவமாக அதில் தான் இருக்குது அதை நாம் புரிஞ்சு பண்ணணும் அந்த சாதன சாத்திய விவேகத்தோடு அந்த பக்தியை பண்ணணும் இது தான் நமக்கு சாத்தியம் இதுக்கு இது சாதனம்னு தெரிஞ்சு பண்ணணும் அதை தான் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கோம் நான் திரும்ப திரும்ப அதை சொல்ல விரும்பலை சொன்னால் திரும்ப திரும்ப அது ரிப்பிட்டேஷன் ஆகிடும் ஆகையினால் மத்பக்தகா என்னிடத்தில் பக்தி வைக்கணும் என்னையே லட்சியமாக வச்சு எங்கிட்ட பக்தி பண்ணணும்னு சொன்னால் சுத்தமான சாந்த ஸ்வரூபமான ஆனந்தத்தையே சாத்தியமாக வச்சு அந்த ஆனந்தத்தையே நம்ம நேசிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா மத்கர்ம கிருத்து அந்த ஆனந்தத்தை எது உண்மையிலேயே கொடுக்குமோ சாந்தியை கொடுக்குமோ அந்த மாதிரி கர்மங்களை எல்லாம் பண்ணணும் நாம செய்யக்கூடிய செயல்கள் சொற்கள் எண்ணங்கள் எல்லாம் எல்லோருக்கும் சாந்தியை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கணும் விருப்பு வெறுப்பு இல்லாத செயல்களாக இருக்கணும் சாஸ்திரங்களில் திருக்குறளில் உபதேசிக்கப்பட்ட அற வாழ்க்கையைத்தான் வாழணும் அதுதான் மத்கர்ம கருத்துங்கிறதுக்கு அர்த்தம் என் பொருட்டு கர்மம் பண்ணணுங்கிற என் பொருட்டுன்னா என்ன அர்த்தம் இங்கே என்கிற சொல்லுக்கு தான் நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம் சுத்தமான சாந்தி ஆனந்தம்னு திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த சுத்தமான சாந்தி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யணும் அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல வரையறுக்கப்பட்டிருக்கு தினந்தோறும் பண்ண வேண்டிய செயல்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது குழந்த பிறந்தா பண்றது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நிறைவு ஏற்பட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது இந்த மாதிரி பலவிதமான செயல்கள் கல்யாணம் பண்ணுற போது செய்யக்கூடியது அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பலன் வேணும்னு நினச்சி பண்ணுறது நம்ம எதா தப்பு பண்ணியிருந்தோமான ஜென்மாந்திரங்களில் இப்போ பண்ணியிருந்தால் கூட பிராய்ச்சித்தமாக பண்ணுறது இது மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணுறது இதை தவிர வாழ்க்கைய நடத்துறதுக்கு தேவையான லௌகிக கர்மாக்களையும் நல்ல ஆட்டிடியூடோடு பண்ணுறது நல்ல பாவனையோடு பண்ணுறது சுயநலம் இல்லாமல் அதுதான் ஈஸ்வரனுக்காக பண்ணுற கர்மான்னு அர்த்தம் ஈஸ்வரன் வேற இந்த சமூகம் வேற கிடையாது மனித சமூகமும் ஈஸ்வரனும் ஒன்று ஆக அப்பேற்பட்ட ஆனந்தமே வடிவான அமைதியே வடிவான ஈஸ்வரனை அணுகக்கூடிய செயல்களை செய்யணும் அதான் நாம் செய்யக்கூடிய காரியமெல்லாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் சாந்தியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கறதாக இருக்கணும் இது மூணாவது விஷயம் ஆக ஈஸ்வரனையே லட்சியமாக வச்சுக்கணும் ஈஸ்வரன்கிட்டையே பக்தி பண்ணணும் ஈஸ்வரனுடைய காரியங்களைத்தான் செய்யணும் எந்த காரியம் செஞ்சாலும் அது ஈஸ்வரனுடைய காரியமாக நாம் நினச்சி செய்யணும் நம்முடைய பண்பாட்டிலே அப்படி தான் இருக்குது காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அதாவது நமக்கு விவரம் தெரிஞ்சு வாழ ஆரம்பித்ததுலேருந்து பெரியோர்கள் மூலமாக வழிகாட்டப்பட்டு நாம பிறகு அந்த விஷயங்களை புரிஞ்சு வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு செய்கிற வரைக்கும் அப்படி தான் நம்முடைய செயல்களெல்லாம் இருக்கணும் இருக்கிறது அதை நம்ம கடைப்பிடிச்சா போகிறோம் அடுத்தது என்ன நிபந்தனைன்னா அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் விசேஷமாகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக மத்பரமஹா மத்பக்தகா மத்கர்ம கிருத்து மூணு விஷயத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் இந்த சங்கவர்ஜிதா சர்வபூத்தேஷு நிர்வை ரஹாங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது அது நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் மத்கர்ம கருண் மத்பரமகா